من عمل ومن الله والی <تصفيق> سبحانه ியோதத்துக்குரியிப அல்ல நிம்மதிய நிரந்தரமான சந்தோஷங்களை நிரந்தரமான இன்பங்களை நிரந்தரமான பாக்கியங்களை தருவதற்காக அந்த இன்பங்கள் பாக்கியங்கள் அந்த நிரந்தரமான அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வதற்கு யார் தகுதி என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுலகான் தால சுருக்கமான ஒரு காலத்தை தொடர்ந்து நந்தினிக்கிறார் இந்த உலகத்துடைய சுருக்கமான காலத்தை வச்சுதான் எங்களை நிரந்தரமான வாழ்க்கை முடிவு செய்யப்படும் அழிவு முடிவில் வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக வேண்டி காலம் அதிகமானதல்ல மிக சுருக்கமான உண்மையில எங்களுக்கு அந்த மவுத்துக்கு பின்னால் நிரந்தரமான அந்த வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக ஒரு ஒரு லட்சம் வருஷம் அல்லது ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் தந்திருந்தா பொருத்த மாதிரி அழிவு முடிவே இல்லாத வாழ்க்கை அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையுடைய தயாரிப்புக்காக வேண்டி கொஞ்சம் அதிகமான காலம் ஒரு லட்சம் வருஷம் அல்லது ஒரு ஐம்பதாயிரம் வருஷம் அல்லது ஒரு இருபத்தி ஐயாயிரம் வருஷம் அல்லது ஒரு ஆயிரம் வருஷமாவது தந்திருந்தா நல்லா இருந்திருக்கு பொருத்தமா இருந்திருக்கு அல்லாவிதாலும் அப்படி தராம ரொம்ப சுருக்கமான காலம் ஒரு அறுபது எழுபது எண்பது வருஷ வாழ்க்கை தான் தந்திருக்க இந்த சுருக்கமான காலம் இந்த சுருக்கமான கால வாழ்க்கையை வச்சுதான் அந்த நிரந்தரமான வாழ்க்கை முடிவு செய்யப்பட அதனால்தான் எங்களுக்கு இந்த காலம் ரொம்ப பொறுமதியானது என்று அன்பான கண்ணியமான சவர்களே பெரியார்களே நண்பர்களே கொஞ்ச நாள் கஷ்டப்படும் நிரந்தரமான காலம் சந்தோஷமாக இன்பமாக மேலான பாக்கியங்களை அனுபவிச்சு கொண்டே கொஞ்ச நாள் கஷ்டப்படும் கூடிய காலம் கொஞ்சம் அனுபவிக்கூடிய காலம் நிரந்தரம் உழைக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹு முழுமையான அந்த உழைப்புக்குரிய உழைக்க முடியாது இப்படி அல்லாஹால பிரித்து வைத்திருக்கிறார் இந்த உலகம் உங்களை ஆசிரம் உங்களை உலகம் பின்னோக்கி இந்த உலகத்துக்கு ஆகரத்துக்குரியவர்களாக ஆகிவிடுங்க என்று சொல்றான் அத்னியா தாரு உலகம் அமல் செய்ய முயற்சி செய்யக்கூடிய இடம் இங்க கூலி கிடையாது ஆகரம் கூலி எடுக்கக்கூடிய இடம் அங்க அமல் கிடையாது மூலம் நபின் மூலம் அல்லா செய்யாம உங்க முயற்சிகளுக்கு என்பதாக அல்லாஹு மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க நாங்க செய்யக்கூடியதெல்லாம் நல்லதுதான் அல்லது மாற்றமாக எதையுமே செய்ய இல்லை மாற்றமாக தண்டனை வந்திருக்கும் அவங்க அவங்க அந்த நிலைமைகளை வச்சு அல்லாவும் அவங்களை விட்டு வச்சிருக்கிறானே அந்த நிலைமைகளை வச்சு அவங்க திருப்தி அடங்கி கொண்டிருக்கிறாங்க பாலங்கள்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாங்க தண்டனைகள் வராம இருக்கிறதே அன்பான கனியமான தவறுகளை அல்லாஹ் அல் குரான் மூலம் தெளிவாக சொல்றான் மக்களுடைய தவறுகளுக்கு மனிதர்கள் மாத்திரம் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்குரிய தண்டனை நாங்க கொடுத்தா இந்த மனிதனுக்கு வரக்கூடிய தண்டனையால மிருகங்களும் இருக்காது எந்த ஒரு உயிருள்ளவசும் இருக்காது செயல்களை வச்சுதான் உலகத்தில் நல்ல நிலைமைகள் அதுக்கு சொல்லணும் ஏனே அமல்கள் செய்யணும் அது முக்கிய கொண்டு மிருகங்கள் எந்த ஒரு மிருகமும் அது வற்புறுத்தப்பட்டதாக இல்லை அதுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது ஒரு பெண் கண்ட உடனே ஆசையை பூர்த்தி செஞ்சு கொள்ளும் அது கட்டுப்பாடுகள் இல்லை தவறான செயல்களை வச்சு அல்லா தண்டனைகள் உலகத்துக்கு நல்ல நிலைமைகள் உண்டாக்குறதோ அல்லது மாற்றமான நிலைமைகள் உண்டாக்குறதோ இந்த மனிதனுடைய செயல்களை வச்சுதான் எனவே தான் அல்லாஹு குறிப்பிட்டு மனிதர்களுக்கு மனிதர்களுடைய தவறுகளுக்கு தண்டனைகளை தண்டனைக்கு மேல எந்த அவனுடைய சொல்றேன் அவன் ஒரு வளமையான ஒரு அமைப்பு இருக்கிறது அல்லாவுடைய ஒரு அமைப்பு அந்த வளமையான அமைப்பை சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட முடிவு செய்யப்பட்ட அவங்களோட நேரம் இருக்கிற காலம் அது வரைக்கும் சான்ஸ் கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் கணியமான சகோதர்களே நண்பர்களே வாலிபர்களே அல்லா சுலக ஒரு அமைப்பு அந்த அமைப்புல அல்லாஹால செஞ்சு கொண்டிருக்கிறான் அவனுக்கு மாற்றமாக செய்ய இயலாம இல்லை செய்ய ஏழும் பெண் வெளியா கே இப்படி ஆணும் பெண்ணும் இல்லாமல் ஒரு ஆண் பெண் இல்லாமல் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் இல்லாம எயிசாலை படைத்தான் இதெல்லாம் செஞ்சு காத்திருக்கிறான் நண்பர்களே இந்த அடிப்படையில அல்லாஹ் சுபகான சர்ச்சை அவனுடைய வளமையான அந்த அமைப்புல அல்லாஹு தாலா காவம் செய்யக்கூடிய அவங்களுக்கு தண்டனைகளை உடனே கொடுக்காம சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து சான்ஸ் கொடுத்து கொடுத்து மவுத்துடைய நேரம் வரைக்கும் அல்லா சந்தர்ப்பம் கொடுக்கிறான் எ மீறி போக்கூடிய நேரத்தில் ஒரு அந்த மனித திருத்தத்துக்கு படிப்பினாக அவங்க வெற்றி அல்ல அவங்களுக்கு தண்டனை கொடுத்த இவங்க படிப்பினை பெற்று வாக்கை கொள்றாங்க ஈடுபடக்கூடியவர்களுக்கு அமைப்புகளையும் கொடுக்கிறார் அவங்களே தெரிந்து கொள்ள அந்த தவறுகள் பாலங்கள் அல்லாக்கு மாற்றமான காரியங்களை செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு சில நேரங்களில் சின்ன அவங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம் ருசிக்க வைக்கிறோம் ஒரு பெரிய சட்டியில் கரையாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படியே சட்டி எடுத்து வாயிலே கொஞ்சம் எடுத்து கையில வச்சோ நாட்டில் கொஞ்சம் அதுவும் திரும்பி நல்ல வழிக்கு வாரத்துக்காக அல்லாக்கு மாற்றமான காரியங்கள் சில நேரங்கள் சில கூட்டுக்கட்டைகள் இடைஞ்சல்கள் நிலைமைகள் விளங்கி அவர் தன்னை திருத்திக் கொள்றதுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும் சிலவங்க அவங்க பாவங்களில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் அவங்க திருந்தான் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க இன்னும் பாவத்தில் ஈடுபடுற ஈடுபடுறாங்க கஷ்டமான கவலையான நெருக்கடியான நிலைமைகள் வந்த உடனே நிலைமை உண்டாக்கினார் அந்த கட்டத்தில் அவனுக்கு எப்படி திருந்த சந்தர்ப்பம் கிடைக்க மேலான சோழே அல்லாத அமைப்புல இல்ல ஒரே அடிக்க உடனே பனிஷ்மெண்ட் அவன்காய் போட்டு உடலும் அவன கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது இந்த இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகள் இந்த உடல்ல ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க அந்த ரப்போடைய கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது எங்களால ஒன்றும் செய்யல ஒரு வார்த்தையை மொழியே எங்களால் வெக்கே இந்த உடலை இந்த உடலை தாக்கிறோம் அப்படியே இந்த உடலை பூமியோட சேர்த்துக் கொள்றோம் அதை திரும்ப உயர்த்த முடியாது அல்ல உதவ அல்லாத அதனால தான் நாங்க தூங்கக்கூடிய நேரத்தில் என்ன சொல்றோம் رسول الله கட்டு தான் தூங்க கூடிய திருநாமத்தை கொண்டே என்னுடைய பூமியில் அதை உயர்த்த முடியும் உதவியை கொண்டு எத்தனையோ அப்படியே அவங்க குளியில வச்சு மண்ண போட்டா தூங்கினார தூங்கிட்டார் பெரிய தூக்கம் அப்படியே இருந்து எலும்பையில் எடுத்துட்டு என்று சொன்ன அந்த அந்த உயிர் மீது காட்டுவாயா நீ இந்த உடலை உயர்த்தி கொள்வதற்கு எலும்பி நடமாறுவதற்கு நீ எனக்கு உதவி செய்தால் எலும்பு ரத்த நீ உதவி செஞ்ச நீ பாதுகாத்துவோம் நல்லடியார்களை நீ எப்படி பாதுகாப்பு பாதுகாக்கிறாயோ பாதுகாத்தாயோ அதை போல இந்த எண்ணையும் பாதுகாப்பாயா இது தூங்கு போல உதவுல அன்பான கண்ணியமான நண்பர்களே இந்த அடிப்படையில் எங்களோட முழு உடலும் அவன கட்டுப்பாட்டு எனவே அவனுக்கு வேண்டியதை செய்யலாம் தண்டனைக்கு உரிய தண்டனை பாவங்களுக்குரிய தண்டனை உடனே கொடுக்கலும் அவன கொடுக்கிறது இல்லை ஒரு இடத்துல சொல்றானே செலவர்கள் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க தவறுகள் பாவத்தை உதாரண தொடர்ச்சியான பாவம் வாய பட்டில ஈடுபடுறாரு இத போல நிறைய அநியாயங்கள்ல பாவங்கள்ல மாற்றமான காரியங்கள்ல எல்லாம் விற்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு ஒரு தண்டனையும் இல்ல ஒரு நோயும் இல்ல அவருக்கு சுகரும் இல்ல பிரஷரும் இல்ல ஹார்டும் இல்ல ஒன்றும் இல்ல சும்மா ஜம்புக மாதிரி இருக்கிறாரு ஓடி ஆடுறாரு கைய வைக்கிறதுல எல்லாம் நல்ல பறக்கத்தான் கிடைக்குது எந்த யாவரத்தை கைய வச்சாலும் ஹோவெண்டு கிடைக்குது மக்கள் பேசிக்கொள் பாருங்களே அந்த கரும காரணம் கிடைக்கிறதா பாருங்களேன் அமைப்பு சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து பிடிப்போம் விஷயங்கள் அந்த மக்கள் அவங்க அல்லாஹ மறந்து பாவங்கள்ல மூழ்கி கொண்டிருக்கிறாங்க அல்லாக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாக்கு ஈடுபட துணியா துறப்படும் என்ன தெரியுமா ஈடுபட அல்லாக்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபட்டு நாங்க வாசல் எல்லாம் அவர்கள் எங்களை மறந்த பொழுது அவர்களுக்கு உலகத்துடைய எல்லா வாக்கல்களையும் நாங்கள் திறந்து கொடுத்தோம் அவங்க அவங்களுக்கு அப்படி எல்லாம் வரக்கூடிய நேரத்தில் அவங்க நிலைமைகள் எல்லாம் நல்ல சீராக உடைய நிலைமையிலிருப்தியோட இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்துச்சு எப்பயும் இல்லாம மாற்ற வாத்துல விளங்குற உணர்றார் தவறு பாவம் த்தில் சிலர்கள் தவறுகள்ல ஈடுபடுறாங்க பாவத்தில் ஈடுபடுறாங்க அறமான காரியங்களில் ஈடுபடுறாங்க ஆனா சந்தர்ப்பங்களை விளங்கி உணர்ந்து அதுக்கு சௌபா செய் மன்னிப்பு கேட்கிறாங்க உண்மையான முறையில் சௌபா செஞ்சு அதோ சௌபா செஞ்சு சும்மா இருக்கே அல்லா மீது உறுதியான நம்பிக்கையோட சாலையான அமல்கள் வழியில பயிர் திருப்பா செஞ்சு தந்த வாழ்க்கையை சீராக்கி நல்ல காரியங்கள்ல அவங்களோட உடல் பொருளை செலவழிக்கிறாங்க அவங்க அந்த தெரியாத காலங்கள்ல எவ்வளவு பாவங்கள் சுற்றி கொண்டிருந்தாங்களோ அந்த பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல அந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாத்தி கொடுக்கணும் நன்மையாக்கி அவளுக்கு நிறைய சந்தர்ப்பம் தார இப்பவறுகள் செய்யக்கூடிய நேரத்தில் யாருலர்ந்து கொள்ள இல்லையோ அதுக்கு சௌபா இஸ்தார் செய்ய இல்லையோ அதே அமைப்புல பாவங்கள்ல பொழுகொண்டே இருக்கிறாங்களோ அல்லா சொல்ற அவங்களுக்கு டைம் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்களுக்கே தெரியா அல்லாஹால சொல்ற முல்ல முல்ல நாங்க பிடிப்போம் அரபியில கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய வைக்கிறது மீன் பிடிக்கிறது தூண்டில போடுறோம் நாங்க அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் மீன் ஒன்று வந்து கொத்துது நல்லா விலங்கு இப்ப கொத்துறது என்ன செய்யறோம் நல்லா லூஸ் குடுக்கிறோம் நல்ல கொத்தகுளை நல்ல லூஸ் குடுக்கிறோம் எவ்வளவு அந்த நூல் கொஞ்சம் நீட்ட வரிக்கிறோம் நல்ல அது அப்படியே தொண்டை புலி அடையக்கூடிய நேரத்தை இவர் கொடுத்து கொடுத்து கொடுத்து திடீரெனு இழுப்பார் அப்பதான் அதுக்கு விலை செய்யணும் நேரம் எனக்கு லூஸ் தந்தது இருக்குதான் இதுக்குதான் எனக்கு தரப்பட்டது என்றதும் அப்பதான் விலங்கு அந்த மீன் இதே போல அன்பான கண்ணியமான சோர்களே அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் அவன் உதாரணம் சூழல் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறான் அல்லாஹுபாலா தவறுகள் செய்யக்கூடியவங்களுக்கு அவன் விருப்பம் மன்னிக்கிறது தான் அவன் மன்னிக்கிறவன் அவன் அவன் அவன் மன்னிப்புடைய வாசல் ரொம்ப விசாலமான பெருமைவாதம் மனிதன் அப்படியே எங்கேயோ கொண்டு கவல மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் அவனுக்கு வழியை காட்டுறதுக்கு பாவத்தை பெருமையோட செய்யறவங்களும் பெரியோர் கெட்டித்தனம் செஞ்ச மாதிரி பேசுறது ஆராய்ச்சி செஞ்சுட்டு அல்லாக்கு மாற்றமான காரியங்களை செஞ்சு அது அல்லா ரொம்ப விருக்குறான் அன்பான கண்ணியமான சோர்களே பெரியார்களே நண்பர்களே எனவே அல்லாஹ் சுபானு இந்த உலகத்துல என்னோட செயல்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்குரிய பரிபூர்ணமான கூலிய அல்லாஹு கலாம் பின்னால்தான் தருவாங்க அப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் உலகத்துல நல்ல நன்மையான காரியங்களில் ஈடுபடுறவங்க எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டு நல்ல காரியத்தில் ஈடுபடுற எவ்வளவோ நல்லவங்க சிறந்தவங்க துணியாவுடைய அடிப்படையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப பக்குவமா இருக்கிறார் பரிபூர்ணமா இருக்கிறார் ஆனா வாழ்க்கையில சரியான கஷ்டம் ரொம்ப சிரமப்படுறார் வாழ்க்கையில இருக்கிறது தலைவர் ஒரு குச்சில் வீடு ஆவது இல்லை ஆடைகள் இல்ல வச்சாலும் எந்த தொழிலை செஞ்சாலும் குடும்பத்திலே பிரச்சனை தொழில் பிரச்சனை பல பிரச்சனைகள் எல்லா விஷயத்திலும் இப்படி கஷ்டப்படுறதும் இதே போல மாற்றமாக வாழக்கூடிய எவ்வளவு பேர் அமைப்புல நல்ல செழிப்பாக நல்ல ஆடம்பரமாக இருக்கிறதும் கூலி கொடுக்க உலகத்திலே அல்ல செய்யக்கூடிய நல்ல கெட்ட செயல்கள் புரிய கூலிகளை கொடுப்பானுடா நல்லவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் மாற்றமானவங்க எல்லாம் கஷ்டப்படுவோம் இன்னைக்கு அன்னியவங்களும் கேட்கிற கேள்வி அதுதான் பாருங்களேன் இருக்கிறார் இஸ்லாத்திலிருந்து போறவங்களும் இருக்கிற اين؟ ولهانا لم يكون سيرادتكا. قرآن لله تعالى صورة نحن قسرنا بينهم عيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتَّاقِذَ بعضهم بعضاً سفريا ورحمة ربك خير مما يجمعون <ولولا> يَا قَوْمَنَا اتَّخِذُوا مِن دَارِكُمْ مَسْجِدًا لَّجْعَلَنَّهَا لِمَن يَخْشَى اللَّهَ بِرَحْمَٰنِ لِبَيَاوِتِهِمْ سَقْفًا مِّن فِضَّةٍ وَمِنْ تَحْتِهَا ذَهَبٌ وَنَاعِدَةٌ عَلَيْهَا يَاهِرُونَ وَلِبَيَاوِتِهِمْ أَبْوَابٌ وَسُرُرٌ عَلَيْهَا يَتَّكِئُونَ وَزُخْرُفٌ இந்த உலக நிலைமைகளை சொல்லக்கூடிய நேரத்துல உண்மையிலே இந்த உலகத்தை உலகத்துக்கு உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க காப்பீர்கள் தான் இந்த உலகத்தை நல்ல டாப் லெவல்ல அனுபவிக்கிறதுக்கு தகுதியானவங்க காப்பிர்கள் தான் ஒருத்தமும் அதுதான் நிரந்தரமான நரகம் அவங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கை கஷ்டப்பட போறவனுக்கு பொருத்தமில்ல அங்கேயாவது போடுற கூத்து எல்லாம் போடு செய்ததெல்லாம் செய் நல்ல அனுபவி நல்ல துணியால அனுபவி நல்ல இவுத்து பின்னால அதே நிலைமையில இறந்து போனா குப்பர்லேயே மௌத்தா போன மவுத்து பின்னால கஷ்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எளிமையான அமைப்பு வீடும் ரொம்ப சிறிய வீடு எலும்பி நீண்டா கூறைய கையாள பிடிக்காது எ வீட்டு உயரம் அவ்வளவுதான் ஒரு மூணு மையத்தை அடக்கிய வீட்டு அகலங்கள் என்னடா வீடுகள் ரொம்ப அலங்கரிக்கிறது பாத்ரூமையும் கிச்சனையும் லட்சக்கணக்கு செலவழித்து அவங்கள பின்பற்ற மலம் கழிக்கக்கூடிய இடம் களம் கழிக்கக்கூடிய கெட்ட அருவறுப்பான இடம் அங்கே போக்களே சைத்தான்கள் ஜின்களுடைய கெடுதலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டு போங்க சைத்தான்களுடைய கெடுதலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டு போங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியா கொண்ட அருவறுப்பான ரஜித்தான இடத்தான் அதுக்குதான் லட்சக்கணக்கு செலவழிச்சிக்கிறாங்க எங்களு எங்கட ஆட்களும் அவங்க தான் அவங்களுக்கு சொருக்கம் தானே இல்ல அவங்களுக்கு அதே போல பின்பற்றுவாங்க என் உம்மசு என் கருத்த ரசூல் பெரிய <San -tri> <San -tri> <San -tri> நண்பர்களே அமைப்புலாம் இருந்தது கேட்கப்பட்டது விரும்பினார்கள் விரும்பினார்கள் அல்ல ஏழையாக்கரசிமே விரும்பிடா அதனால நல்லா சொல்றான் பகனா நீங்க ஆயில் ஆயில் என்றா ஏழை அகனா என்றா நாங்க நீங்க ஏழையா இருந்தீங்க நாங்க உங்களைய சீமான சீமானோம் ஆனா வீட்டு நிலைமை இப்படி இருக்குது மாசக்கணக்க அடுப்பு பத்த வச்சு இல்ல ரெண்டு ராய்னால் ஹிலால் தும்மல் ஹிலால் தும்மல் ஹிலால் இந்த மாதத்துடைய அடுத்த மாதத்துடையோம் அடுப்பு பத்த வைக்கடி ஆனா அல்ல சொல்றா நீங்க சீமான சீமான தனம் ஆயிடு நீ நாங்க சீமான என்ற யாரு பெரிய அதிகமான சொத்து செல்வன் உள்ளவன தானே சீமானோம் அப்படி சொல்ல என்று சொல்லப்படக்கூடிய அதிகமான சொத்து செல்வங்கள் அல்ல பணக்காரன் உண்மையான சீமான் உள்ளத்தாலை தேவையாற்றவன் ஆயிருக்கிறானோ எவன் உள்ளத்தால கனியாக இருக்கிறானோ வீணான் நப்த உள்ளத்தால தேவையாற்றவன் சீமான் என்ற கருத்து ரசூலாகி சொல்லலாம் ார் தேவைடைய என்ன பேர் சொல்றது கெட்டி காத்துக்கொண்டு வாரம் தேவைப்பட்ட அவசரத்துக்கு எடுக்க ஏழுமையை மௌத்து வரைக்கும் அல்ல இந்த முசீபத்துல மௌத்து வரைக்கும் மட்டுமே பரம்பரையை பாதுகாப்பு அதுக்கேற்ற மாதிரி தான் இவர் எல்லாத்தையும் அமைச்சு கொண்டு கண்ணியார்களே பணக்காரன் கருத்துக்கு கருத்து சேவை அச்சவர் என்ற வார்த்தைக்கு கருத்து அற்றவரா என்பதை அல்ப வச்சு தான் முடிவு செய்யணும் ஒவ்வொருத்தக்க மன நிலைமையை தான் முடிவு செய்யணும் சின்ன சின்ன யாவரம் செய்தார் போதும் என்ற தன்மை இருக்குது உள்ளம் திருப்தி அடைஞ்சி இருக்கிறது பெரிய கோடிக்கணக்கில் மல்டி பில்லியனா இருக்கிறார் சொந்தக்காரராக இருக்கிறார் சொந்தக்காரராக இருக்கிறார் சொந்தக்காரனா இருக்கிறார் ஆனா இன்னும் தேவை இவருக்கு அவருக்கு தெளிவா சொன்ன சொல்லும்பாதிப்பு சின்ன தொழில் சின்னது சொல்ற முக்கிமா சம்பாதிக்கேன்லையெல்லாம் பூர்த்தியாக எளிமையான ஆடைகள் இருக்கிறது நீங்க தலைவராக இருக்கிறீங்க நீங்க மனித புனிதர்கள் இருக்கிறீங்க நிலைமை இப்படி இருக்கிறேன் ஏற்பாடு செய்ய வந்த இடம் அனுபவிப்போம் அசல அனுபவிக்க போறது அசலான சாப்பாடு அங்க அசலான மனைவி அங்க அசலான வீடு வாசல்கள் அங்க நிரந்தரமான காலி பூமி தோட்டங்கள் தோட்டமா இந்த மனைவி நிரந்தரமானவர்களா இந்த உலகம் தெரிவிக்கக்கூடிய இந்த காசு பணம் இந்த கட்டிடங்கள் எல்லாம் நிரந்தரமானதா எல்லாம் போலியான அதனால நிரந்தரமானது அங்க வச்சிருக்கிறான் அங்க நிரந்தரமா அனுபவிச்சு இது தற்காலிகமானது இது அவங்களுக்கு கொஞ்ச நாள் அனுபவத்து பேசுவாங்க எனவே கவலைப்படாதீங்க மேலான சகோதரர்களே நண்பர்களே இந்த அடிப்படையில ரசோ நிர்வாகி சொல்லலாத்துடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் ஐம்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட குறை அறிக்கையிலும் இந்த அத்தனை பேரும் ஒரே உமத்த ஒரே உமத்த எல்லாரும் அல்லாவை நிராகரிக்க கூடியவங்களாக அத்தனை பேரும் அல்லா நிராகரித்து வாழக்கூடியவங்களாக அதாவது இந்த முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய காசிர்களாக ஆகிவிட மாட்டாங்க என்ற ஒரு உறுதி இருக்கு மேண்டா என்ற ஒரு உறுதி இருக்கு மேடா நாங்க அல்லாவா நிராகரிச்சு வாழக்கூடிய அந்த காப்பிர்களுக்கு அவங்களுக்கு எப்படி கொடுப்போம் சொன்னா அவங்க வீட்டுடைய கூரைகளை வெள்ளியாக ஆக்குவோம் அவங்க வீட்டுடைய அந்த மேல் போகக்கூடிய ஏனி படிகளை தங்கம் வெள்ளியா மாத்துவோம் அவங்க வீட்டுடைய கதவுகளை அவங்களோட அவங்க வீட்டுல தூங்கக்கூடிய கட்டுவுகளை அல்ல குரால் தெளிவாய் இந்த விஷயங்களை சொல்ற என்ன சொல்றான் அவரைகள் வீட்டு கலவுகள் வீட்டில் தூங்கக்கூடிய கட்டல்கள் நாலு விஷயத்தில் சொல்ற இதெல்லாம் வெள்ளியாக அலங்கார பொருட்களாக ரொம்ப குடும்ப கவர் நாங்கள் ஆக்குவோம் ஆஸ்கான இதனால தான் ஆகாம இருக்கிறோம் அப்படி ஆக்கிட்டா இந்த முஸ்லீம்கள் மோமீன்கள் இந்த மக்களும் சேர்ந்து ரக போயிடுவாங்க எாங்கலை செய்யறம் மனிதன் என்னென்ன செஞ்சு கொள்றான் தாய கொலை செய்யறான் சாப்பன கொலை செய்யறான் மனைவிய கொலை செய்யறான் பிள்ளைய கொலை செய்யறான் நெருக்கமான கூட்டாளிய கொலை செய்யறான் என்னென்னமோ அநியாயம் செய்றான் எதுக்காக இந்த நாலு பணத்துக்கா பணத்துக்கா ஹராம் ஹல்லால் ஒன்றும் விளங்குதில்ல இப்படினியா நாங்க காப்பீர்களுக்கு போயிட்டு பார்த்தா விளங்குதே சின்ன சின்ன ஒரு நாங்க ஜம்பி அங்க போயிட்டு இருந்தோம் அங்க ஒரு பகுதியில் பார்த்தோம் புல் ஒரு பைக்ாக வேண்டித்திருக்கிறான் கிறிஸ்து வ புஷ் சைக்கிள் கிடைக்கிறது காதல் பக்கரு ஐயா பூனை குப்புரா இந்த அடிப்படையில அவங்களோட ஈமான் உடைய உழைப்பு இல்லாததுனால ஈமான் இல்லாததுனால வருமா குப்புருக்கு காரணமா கண்ணியமான நண்பர்களே எனவே அதுக்குரிய தயாரிப்புக்காக வேண்டிய தரப்பட்ட காலம் நேரம் தான் உலகத்து கொஞ்ச நாள் நிரந்தரமான வாழ்க்கை சந்தோஷம் எங்களுக்கு ராக தெரியுமா எங்களுக்கு பின்னால இது ராகத்தெடுக்க வந்த இடம் அல்ல இது இது ராகத்துகள் பின்னாலே ஒளிய ராகத்தில் ஒரு மூமின் பின்னால்தான் தியாகம் செய்யணும் இங்க ராகத்துக்களை தியாகம் செய்யணும் அப்பதான் இங்கே நல்ல சிந்து ராக உடுத்து ராகத் எடுக்கிறார் வேளாண் எடுக்க நிலைமைகளை வெறுப்பான நோவிப்பான் கஷ்டப்படுத்துவான் அறமாக்கப்பட்டதெல்லாம் இன்பம்தான் பாருங்களை அல்லா பேசமாக நல்ல விஷயம் தேவையான ஒரு விஷயம் அது படைத்தவன் அவன் சோதனையுடைய அடிப்படையில் பெண்களை படைச்சது அவன் ஆண்களை படைச்சது அவன் பெண்களை கவர்ச்சியாக படைச்சதும் அவன் ஆண்களோட உள்ளத்துல அந்த பெண்களின் மீது ஆசைய போட்டதும் அவன் அவனே அமைச்சிட்டு அவனே சொல்றான் பார்வைய தாழ்த்தேன் தெளிவா சொல்றான் உலகத்துல பொதுவாவே ஜீன செல்லஹா இந்த பூமிக்கு மேல இருக்கிற எல்லாமே தீனத் என்றார் இந்த பூமியுடைய தீனத்தாகத்தான் இருக்கிறேன் இந்த பூமிக்கு மேல படைச்சது அத்தனையும் கவர்ச்சியாகத்தான் இருக்கிறது இந்த ஆயத்துல சொல்றார் இந்த ஆயத்துல இந்த பொதுல பொதுவாக சொல்லிருக்கிறான் இந்த ஆயத்துல இந்த எல்லாம் மிக கவர்ச்சியானதுல முதலாவது பெண்களை தான் சொல்றா சொல்ற ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணையும் ஒவ்வொரு முஸ்லீமான பெண்ணையும் தான் இந்த ஆவசிய உழைப்பு இன்னைக்கு அதத்தான் எதிர்பார்க்கப்படுது அல்ல எங்கள்கிட்ட இன்னைக்கு முஸ்லீம்கள் நிறைய முஸ்லீம்களுக்கு அல்லாட உதவி இல்லை பூமீன்களுக்கு அல்லாட உதவி இந்த ஆயுத என்ன சொல்ற முஸ்லி சொல்ல முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய பொறுப்பு கொண்டது அல்லாவுடைய கட்டளை வயசுல நீண்ட காலங்கள் இருந்தாங்க அந்த மீனவாத்தான் அல்லாத கஷ்டப்படி மீன் அந்த கரையோரத்துல கொண்டு வந்து வயிற்றுல வச்சு பாதுகாத்தோமோ அதே போல நாங்க பாதுகாப்போம் முஸ்லீம்களை பாதுகாப்போம் என்று சொல்லிக்கூமீன்களை பாதுகாப்போம் சொல்லிக்கிறான் முக்கியமான விஷயம் இது பூமியினுக்கு தான் பார்வையை தாள் செய்யலாம் பெண்ணை கண்டா பார்வையத்தால் செய்யலும் பூமியுக்கு தான் அப்படி எங்களை தாழ்த்தி கொள்ள கஷ்டமா இருக்கிறேன்னா நானும் என்னை பற்றி கவலைப்படணும் நீங்களும் உங்களைய பற்றி கவலைப்படணும் எங்களை ஆளா கப்படி தான் இங்கிருந்தீங்க அல்லா லேசாக்கி வச்சுணும் எல்லாரையும் அல்லா பூமியினு ஆசுவான் அல்லாட்ட கேட்கணும் மேலே ஆசை அவன் தான் எல்லாம் அவனோட தான் உங்களுக்கு விஷயம் இருக்குது எங்களை கெட்டு தந்தால செய்ய இல்லாது அல்லாட்ட கேட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும் முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும் துவா கேட்டுக்கொண்டே லேசி லேஸ் நல்ல ஒரு பொம்புல அழகா உடுத்து கொண்டு அலங்கரிச்சு கொண்டு போறான் இன்னைக்கு அதுதான் ரொம்ப விருப்பமும் எங்களோட ஆண்களுக்கும் அதை பத்தி கவலையும் இல்ல எங்க எங்களோட சீதவிகளுக்கும் அத பத்தி கவலையும் இல்ல நோனக்கு நல்லா கொண்டாந்து கொண்டாந்து குடுக்கிறாரு நல்லா அவங்கறா வண்ண வண்ணமா உடுக்குறா என்னென்ன வந்துருக்குதோ அதெல்லாம் எடுக்கணும் அவருக்கு ஆஹ் நல்லா அலங்கரிச்சு கொண்டு ரோட்டுக்கு இறங்கணும் நாங்க எல்லாம் போடுறது களத்துல கையில எல்லாம் இப்ப தெரியுமா ரோட்டுக்கு இறங்க போல உட்லிக்க போல இல்ல போட்டவனு உட்ல இருக்க போல கணவனுக்கு தான் அலங்கரிச்சு காட்டணு கணவனுக்குள்ள அலங்கரிச்சு காட்டணும் ரோட்ல போறவாறு அதை பற்றி கவலையும் இவரும் பார்க்க கூடாது அதுக்குறையில் அமைச்சு கொடுக்கிறார் வயசாளிகள் ஒரு பெண்ண கண்டிப்பா ஒரு பெண்ணா வருவது ஆண்கள் வாலிபர்கள் அல்லது ஆண்கள் பார்க்கிறாங்க பயங்கரமான பார்வல் சீராக்கி இந்த விஷயங்களை பேசி பேசி சீராக்கி இது பேச இல்லைன்னா எங்க வாழ்க்கையை வராதே பேசி பேசி கேட்டு கேட்டு முயற்சி ரொம்ப பயங்கரமானது பார்வையால் கல்புடைய அந்த ஒவ்வொரு பார்வையும் கருதப்படுவது நபர் கண்ணுடைய பார்வை ஐம்பது ஆண்கள் பார்த்தாங்க அந்த ஐம்பது ஆண்கள்ட்ட பார்வையாலையும் அவங்களுக்கு பாவ சிந்தனைகள் வந்தது இந்த பெண் இந்த பெண் சும்மா திரும்பி போறா ஐம்பது ஆண்கள்ட்ட பார்வையால எத்தனை பாவம் உண்டாதிச்சோ அத்தனை பாவமும் இந்த பெண்ணுக்கு கிடைக்கும் சும்மா போனா இவ சும்மா நல்ல மக்கள் போனா அவ்வளவு தகவ வேற வேலை ஒன்றும் செய்யல ஆம்பளையா பாக்குற ஆம்பளை பல காட்சிகளும் போகவில்லைங்களே அவர் தான் போன ஆனா இவங்க எல்லாம் அதோட புரியலை அது தொடரும் தூண்டுதலா இருக்கும் ஒவ்வொரு உறுப்பு கண் தினா செய்து கை தினா செய்து கால் தினா செய்து மருமஸ்தானம் இந்த கண்ணுடைய கையுடைய காலுடைய தினாவை உண்மை பொய் படுத்தது சொல்லலாம் முடிவு அங்கதான் அன்பான கனியமான தவறுகளை பெரியார்கள் இந்த விஷயம் பெண்கள் வீட்டுக்குள்ள ஆகுவாங்க போயிடும் என்று கிசாப்ல தெளிவா எழுதி பெண்கள் ஊட்டுக்கு ஆவிட்டாங்க இந்த பெண்கள் வீட்டோட அடங்கி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒழுக்கமாக அவங்க பத்தாவுடைய அமைப்புல வீட்டுக்குள்ளையும் வெளியே போக்களையும் ஆவிடுவாங்க உம்மத்துல அடக்கக்கூடிய பாவத்துல மூணுல ரெண்டு பகுதி இல்லாம போயிருக்கும் பாப்பா மாறும் பொறுப்புதாரிகள் இந்த விஷயத்த ரொம்ப கவனம் செலுத்தும் இன்னைக்கு பொதுவான அமைப்பு சோஷலா பலவ உடவனுமா அதுதான் அதுதான் இந்த காலத்துக்கேத்த மாற அமைப்பு அதுதான் அப்படியே உடனும் சும்மா அப்படியே பழகணும் எல்லா மகன் பழகணும் மகன் பழகணும் எல்லாத்தோடையும் பலவனும் பேசணும் கலைக்கணும் இந்த ஒளிச்சி மறைச்சி மூடி கீடி வைக்கிற எல்லாம் பொருத்தமில்ல அதெல்லாம் டீசெண்ட் இல்ல அதெல்லாம் அரபு நாட்டுல சூட்டுக்கு மூடினாங்களா சூடு தான் கூடினே. தலபாகேத்தினேல சூடு தான் கரையானை. அதனால தான் நான் தலபாகேத்தினே. இவنده ஈமா, இவنده قلب கெத்து கெத்து கெத்து இவனுக்கு இந்த நന്മ செஞ்சிக்களோ மேலா அவங்க செஞ்சதற்கும் ஏதாவது ஒரு காரணத்தை அப்படியே சொல்லி அதையும் சமாதானம் பண்றார். எவ்வளவு கேட்டு பேட்டிக்கு উঠলাম. நீ அப்படியே அவங்க காலத்துல தான் வாழ்ந்து கொளிகிறாங்க நீ. நண்பர்களே பெரிய இந்த அடிப்படையில் பெண்களை படைத்தது அல்ல ஆண்களை படைத்தது அல்ல ஆசையை போட்டதும் எங்களுக்கு உணர்ச்சிகளை இச்சைகளை வைத்ததும் அல்ல அதை கட்டுப்படுத்திக் கொள்ள சொன்னதும் அல்ல அதை முறையாக பூர்த்தி செய்ய சொன்னதும் அல்ல எல்லாம் அழகான பெண் பெண் பார்வைக்கு பட்டா ஒருவர் பார்வையை தாழ்த்தி கொண்டாதுல்ல சொன்னாங்களே மாமீன் முஸ்லிமின்லா மகாசிலிம் ராஜின் என்னொரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகா கண்டு அழகான்னு ஒரு பெண்ணை காண்றார் கண்ணுக்கு அந்த பெண் பட்டா உடனே அவர் பார்வையை தாக்கி கொள்றார் சொன்னாங்க அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் இ பாதத்துல கொடுக்காம விட மாட்டான் இடையே தொடர்பல் தொடர்பு மியூசிக் கேட்டா என்ன ஆகும் சூழ் ஆகுது சும்மா வைக்கிற கை கால் நடுக்குது இப்படி என்றாரு இப்படி சும்மா கைய வச்சு இப்படி என்றாரு கால ஆடுது கை ஆடுது தலை ஆடுது அன்னிய माणसाর ಹಿಂದeki புள்ள பாட்டுகள் ಹಿಂದeki உள்ள இச்சைகள் அதని சொல்லி वेळ இல்லை அத பேசவேவே இல்லை சொல்றா பழைய பாட்டல நல்ல கருத்து எல்லாம் இருக்கும் அந்த பழைய பாட்டல இருந்திருக்கும் இருக்க இதற்கும் انا இப்ப இல்ல இப்ப பச்ச தூசனம் அம்மனம் அப்ப இவ்வளவு கேட்க கூடிய நேரத்துல இந்த காதала உள்ளுக்கு போகுது அத நெடுவ பேசி டாங்க kaldı kaldı இருக்கிறอัลтан டாங்க நாலு சைதால தண்ணி வந்து அப்படியே ஒரு இடத்துக்கு நிறையுது ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதா அல்ல சைதாலையும் வருது தண்ணி இதே போல இந்த கண்ணால இந்த காதால இந்த நாவால இந்த எல்லா உறுப்புகளாலையும் அப்படியே சேரலாம் அந்த அங்க தான் அங்கே நல்லதா இருந்தா வெளியாக எல்லாம் நல்லது வெளியாகும் அது கெட்டதா இருந்தா வெளியாகிறது கெட்டதா தான் இருக்கு அதனாலதான் மனித உடல்ல ஒரு சதை கட்டி சதை பிண்டம் இருக்குது அது சீரானா பூரா உடலும் சீராகுமே உள்ளம்ீரா தண்ணி தானே ஓடுது போகுதாது தெரியாது இதே போல உள்ள கரு வேகமாக அது உண்டாகும் தண்ணி ஓடக்கூடிய இடத்துல எப்படி எந்த வேகமாக மரம் செடி கொடிகள் அதே போல மியூசிக் கேட்கக்கூடிய உள்ளத்துல நிபாக்குடைய மரங்கள் கொலைக்கு எடுத்துலயும் பயங்கரமான எல்லா ஜாதியும் பாட்டுகள அமைப்பு எல்லா பாட்டும் சரி ஏதோ பாதிக்கணும் தேவை கட்டாயமா பாடைய தேவை இருக்குது பாவிக்கிறது தடை இல்ல ஆனா பாவிக்கிறவரும் நல்லவராயிருந்தா அவர் முறையாக பாவிப்பார் சட்டங்கள் உள்ளதும் வருவது எந்த விளங்கி கொள்றதுக்காக வந்து தேவை சட்டம் வந்து கேட்கும் கால் ஒன்று வருவது அதுக்கு ஏதாவது சாதாரண ஒரு மியூசிக்க பெரிய அமைப்புல இல்லாத ஒரு சாதாரண அமைப்புல உண்டு வேற ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றுதான் இருக்குது பரவாயில்ல கடந்த ஏதோ அதை எடுத்துக்கொள்ள அதோ வச்சுக்கொள்ள இருந்தாரு அதை மறைச்சு ஏதோ இந்த அமைப்புல வீடியோ பண்றது இப்படி வந்து நிப்பாற்றுறது இந்த சிலையை கையாள செய்யறது இதுதான் இது எடுக்கிறது சும்மா அப்படி நிக்க எடுத்துக்கொள்றாரு ாலும்ரிய தண்டதோ அது சொல்லப்ப கன்னியாசுரிய என்ன நடக்குது உள்ளங்கள் தான் நீளம் பார்க்கறதுக்கு ஒரு மூளை கொடுக்கல போயிட்டு ஒளிஞ்சி பார்க்கணும் நீளம் எல்லாம் கருப்பு எல்லாம் போதேக்குள்ளே இருந்து கதவை ஜாதியா பார்க்கணும் நல்ல வழியலவழிக்கப்படும் குற்றவாளிகள் பாப்பா மாதிரி அதைத்தான் கண்காணிக்க நல்ல ஞாபகம் இருக்குது நல்லதை அப்படியே சிந்தனையில் நல்ல நல்லும்னால உலங்கெட்டபோதே அவ தரான பெண்களை பார்க்கிறதுனாலே உள்ளங்கெட்டபோதே கல்புடைய நோரெடுபட்டுது இது ஹதீஸ்ல இந்த குர்ஆனுடைய ஆச்சலபன தெளிவாகலங்க குறியாயிடுது எனவே மேலான சவர்களே பெரியார்களே இந்த படிடையில் அல்லாஹ் சுபஹானுவ تعالی எங்களுக்கு உரிய சேறாக வாக்களிச்சிருக்கான் ஆனா நாங்க முஃமின்களா இருந்தா முஃமின்களுக்கு தான் உரிய சேறாக வாக்களிச்சிருக்கான் எனவே உலகத்துல இந்த துரக்கமான கால வாழ்க்கை இது ஒரு சோதனைக்குரியதாக தான் இருக்குதே சோதனையுடைய காலம் இது இந்த கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டதாமேண்டா தரமா பட்டுதாமேண்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மௌத் சந்தோஷப்படுத்துவார் பெரிய பெரிய தியாக கர அமல்பு தேவர் தியாக செஞ்சிக்கு அமல்கள் செய்வத கஷ்டப்பட வேண்டியிருக்குறது நல்லவங்களோட காலத்தை எல்லாம் என்னோட சகோதரர் கூட்டாளி சொல்றாரு அவனோட தம்பி அவருக்கு விடிய விடிய தூக்கம் போவார் சொல்லத்தானே தூங்குவாரு அப்பத்தான தூக்கம் வரும் அவருக்கு வராதா தான படைப்பா இருக்கு இரவையில விரிச்சு கொண்டிருக்கிறது அல்லாக்கு முன்னால சகஜத்துல சொல்லுதா அமளி பாகத்துல எளிமையிலிருந்து கண்ணீர் வடிச்சா தொழுதா அமல் செஞ்சு அனுமதி இருக்கிறது தாராளமா அதுக்கு பெரிய நன்மைகள் இருக்கிறது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இல்லாம அந்த சந்தியில இந்த சந்தியில நாலு பேர் சேர்றது பத்து பேர் சேர்றது பேசுறது நாங்களே என்ன என்ன இதெல்லாம் கண்ணுக்கு விலகிக்கொண்டே இருக்கிறோம் கருத்து வட்டமா இருக்குது ஒரு ஹல்கா அந்த தந்தில் ஒரு ஹல்கா தொடர்ல்கா படம் இப்படி எத்தனையோ நடந்து கொண்டு தான் நபியுடைய காலத்துல நபியுடைய சகாபாக்களுடைய நடந்தது மனைவி சொல்றேன் ல மனைமா கூட உங்களோட வீடுகள்ல்காவா இருந்து ஞாபகப்படுத்து இன்னைக்கு நாங்க குரான் அதிசர விஷயமா இருந்து குரான் விஷயத்தையும் செய்யறோம் வேற என்ன நேரத்தையும் செய்யறோம் இல்லறமா அதுவும் डाउट அன்பான கண்ணியமான சகோதரளே பெரியாரே দুনিஆடைய விஷயத்துல தலைய உடைச்சு கொண்ட தேவ இல்ல. எங்களுக்கின்னு நிர்ணயிக்கப்பட்டது சத்தியம். ಅದல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் எனக்கு சொன்னேன். என்னோட உள்ளத்துல அதுல யகீன்ல போடுறோம். அது எங்கட உள்ளத்துல வந்துட்டினா வாழ்க்கை நிம்மதியா போ. வந்தாலும்ுண்டு போnalumுண்டு. அலந்தது கிரகிமதி இதைப் பாரு. அது காவறி தொலைச்சいやமோ உள்ளத்துல தோமேரியா படுத்துக்கிட்டே இருக்கிற நேர கஷ்ட இல்ல. முயற்சியலுக்கு தடை இல்லாமல் தடை இல்லாம ஒரு முயற்சியில ஈடுபடுவார் அல்ல அலங்கலும் குடுத்துக்கொண்டு இருப்பார் கண்ணியத்துக்குரிய மேலான சோர்களே பெரியார்களே இல்ல தரப்பட்ட கொஞ்ச கால வாழ்க்கை இதுல கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு தலைவர் நிம்மதி அடைஞ்சிட்டார் அல்லது இந்த மவுத்தாவினரை கொண்டு மக்காபாக்கள் விளக்கம் கேட்டாங்க ால கஷ்ட விடுறது லேசில் பாவத்தை விடுறதுக்கும் சபுர்தேவர் நல்ல கண் இழுத்து கொண்டு போகும் கண் ரொம்ப பெரிய போராட்டத்தோட பார்வைய காலத்துறாரு கஷ்ட வாழ்க்கையில் ஒரு மூமி மூணு வகையான கஷ்டங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி கஷ்டப்பட்டு அதனால அரசு சொன்னாங்க மூமின் மௌத்த கொடுத்து மௌத்த கொடுக்கிறதோடு அவரே அவர் மேலான இன்பங்கள் அனுபவிக்க போறார் என்ன சொல்ற அம்மல் அப்துல் பாஜின் ஒரு பாவியான மனிதர் மௌத்தாக இருக்கிறார் அவர்த கொண்டு ரசூ இல்ல சொன்னாங்க ஒரு பாவி மௌத்தாவி அடைந்தா ஏன் ஏன் பாவத்தை கொண்டு அவருக்கு நிம்மதி மௌத்த கொண்டு பொதுமக்களுக்கு எல்லா ஜாலியும் செஞ்சாரு இப்ப அவருக்கு தண்டனையுடைய கால நேரம் நெருங்கிட்டு இதுக்கு தண்டனை தொடர்ச்சியா தண்டனை சக்கலாத்துல ரொம்ப கஷ்டப்படுத்தி நோவிச்சும் எடுப்பான் குளியில வச்சு அவங்க தண்டனை வேதனை பயங்கரமான வேதனைகள் மகைய மைதானத்துல கஷ்டம்ல கஷ்டம் நேரத்துலையை கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லா இடத்துலயும் கஷ்டப்படுத்தி தள்ளுவான் போ கஷ்டப்பட போறாங்க அவருக்கு அங்க எங்கேயும் கஷ்டமா தான் இருக்கு மக்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்குது மக்களுக்கு எப்படி நிம்மதி கிடைக்குது பாவனம் செய்யக்கூடியவங்களோட பாவங்களால உலகத்துக்கு அகாபுகள் இறங்கி போயிருக்கு நில நடுக்க நிலம் செய்ய செய்ய அல்லாக்கு கோபம் ஏற்படுவது அந்த கோவத்துடைய முடிவு தான் பூமி அதிர்ச்சி பாவம் செய்ய செய்ய அல்லாக்கு கோவம் அந்த கோபத்துடைய முடிவு தான் சூடாவளி பாவம் நடக்க நடக்க அல்லது விடப்படக்கூடிய நேரத்தில் அல்லாக்கு கோபம் அல்லா வறட்சி திரும்பி அந்த மலைக்கு பற்றி இந்த மலைக்கு பற்றி அந்த மலைக்கு இந்த மலைக்கு ஏன் படுவது வருவது பாவங்களுடைய முடிவு தான் இது பேர்கள் மக்கள் ஒவ்வொன்றை வச்சு கொள்றாங்க மக்கள் இன்னைக்கு துனியாவில மண்ணில் ஆராய்ச்சி செய்தவங்க அவங்க அந்த துனியா கருத்துக்களை தான் சொல்லுவாங்க அப்படி வந்துச்சான் இப்படி வந்துச்சான் பூமி தூண்டாவிச்சான் மழை தூண்டாவிச்சான் அங்க தண்ணி இல்லாத காரணம் இது அது இது வந்து துணியா டஸ்பாப்களை சொல்றாங்க அதிகமாகற முடிவுல எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுறாங்க நல்லவங்க சேர்ந்து மாட்டிக்கொள்ளு அதுல அப்ப பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்துல இந்த பாவங்கள் செய்யக்கூடியவங்க அவங்க பாவங்களால் அகாபர்டி அப்படியா கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் போகக்குள்ள உலகத்துக்கு ரகத்து கிடைக்கும் பாவம் செய்யக்கூடிய உலகத்தில இருந்து நிம்மதியா இல்லையா நிம்மதி வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான விருகங்கள் செத்து போச்சு எத்தனை ஆடு மாடு கோழி அந்த எந்த பகுதியில வெள்ளங்கள் வந்து அந்த பகுதியில் குழந்தைகள் எத்தனை வயசாளிங்கள் எவ்வளவு பேர் எத்தனை எத்தனை அழிவுகள் எத்தனை உயிருள்ள மிருகங்களை செத்து போச்சு அப்ப இந்த பாவம் செய்த மனிதன் இந்த மனிதந்த பாவத்தால் அதுல விசேஷமா முற்றியுங்கள் இவங்களோட பாவத்தால் அதா வருவதே அதா வரக்கூடிய விஷயத்த அந்த கஷ்டம் எல்லா ஒரு தூக்காரி கள எடுத்துக்கொண்டே இருக்கிறான் அப்படியா செத்தானா மகல்லாக்கு சரியான சந்தோஷம் அழகி போயிட்டார் ஒரு மூமியின் இந்த வானமும் இல்லை பூமி அழுவதும் என்ன கவல கவலையோ கெட்டவர்களுக்கு அவங்களுக்கு அவர் மட்டும் இல்ல வானபூமியான இது கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோகர்களே பெரியார்களே அதனால தான் எங்களுக்கு பொதுவாக இருக்குங்க நன்மையை கொண்டு ஏவுற பொறுப்பு பாவத்தை விட்டு தடுக்கிற பொறுப்பு இது உலமாக்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல மட்டும் சொந்தமானதல்ல பணக்காரருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல படித்தவங்க அவங்களுக்கு மட்டும் சொந்தமானது அத்தனை பேருக்கும் சொந்தமானது எல்லா செஞ்சாகவும் பொதுவாக உங்கள் அஜமியாக இருக்கட்டும் சரி பாவத்தை மாற்றமான கண்டா அவர் அதை மாற்றி அமைக்கட்டும் அந்த பாவம் இல்லாம போது பார்க்க கையாண்டா இந்த எங்கட ஊர்ல நடக்கிற பாவம் அல்லது எங்கம் அல்லது அடுத்த வீட்டுல நடக்கிற பாவம் அல்லது விளங்கக்கூடிய கையாண்டா இல்லாம போமோ அது பாவம் அல்லாத முறையா இருக்கணும் நாங்கள் அந்த கையால கூடிய முறை பாவம் அல்லாத முறையா இருக்கணும் அவரு குடிக்கிறாரு நாங்களும் சேர்ந்து ஒரு அடிப்போம் அடிச்சுட்டு அதுபோல அவரை குடிப்போம் அப்படி செஞ்சா சரி வருவா விளப்பம் இல்லைண்டா அப்படி இல்லாதே நாங்களும் குடிச்சு அவரோட நாங்களும் குடிச்சுதான் அவரை எடுக்கணும் அப்படி இல்ல நீங்க குடிக்கத்தேவையில் வேற ஒரு கையாளங்க அன்பான கண்ணியமான தவறுகளே பெரியார்களே நண்பர்களே எனவே யாரு பாவத்தை அல்லாக்கு மாற்றமான காரியத்தை காண்டாரோ அவர் அதை இல்லாமக்கிறதுக்குரிய வழிய கையாளுங்க பாவம் செய்வாங்க நிறைய இருக்கிறாங்க பாவத்தை வெறுக்கணும் பாவம் செய்றவங்களே வெறுக்க கூடாது அப்படியே தூக்கொண்டு போய் கிணத்துக்கிட்டே அல்லது பைப் கிட்டேயோ வச்சு அதை நல்லா கழுகி நல்ல வாச சவுக்கரம் போட்டு கழுகி அதுக்கு பின்னால தொடச்சி பவுடரை போட்டு அப்படியே கெட்டி அணைச்சிடுவாங்க இதே போல இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் பாவங்கள்ல அராட்டல சினால குடியில மட்டியில பயங்கரமான பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த பாவத்தை விருக்கிறோம் மனிதர்களை விருக்க மாட்டோம் இல்லாது அப்படி விருக்கமெண்டா திருத்த இல்லாம போயிரும் பாவத்தை விருப்பம் பாவிய விருக்க மாட்டோம் பாவிய விருக்க மாட்டோம் பாவத்தை விருப்பம் மனிதர்கள் மாணிக்கங்களை போல எப்படி நாங்க இந்த மாணிக்கத்துல இந்த பூமிக்கு கீழே இருக்குது எப்படி சிரமப்பட்டு அதை வெச்சு கொத்தி அரிசி எடுத்து அதை கழுகி அதை விழுங்குது கோடிக்கணக்கான மாறுது இதே போல ரசோலுல்லா இதத்தான் நான் விளங்கின சொல்றேன் அதாவது மனிதர்கள் இருக்கிறாங்களே அவங்க சுரங்கங்கள் எப்படி நிலத்துக்கு ரொம்ப பொறுமதியான வசுக்கள் இருக்கிறோ இந்த மாணிக்கம் சங்கம் இத போல பொறுமதியான வஸ்துக்கள் இருக்கிறதோ இதே போல மனிதர்கள் மாணிக்கங்கள் மாதிரி தகவல் போயிட்டு இருக்கிறாங்க போய் சூழல் அமைச்சு பெரியார்களே நாங்க உழைப்பு செஞ்சோம் மத்தியில் இந்த மக்களுக்கு மத்தியில் விட சிறந்தவங்க ஆகிடுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சு பட்டத்துக்கு சொல்ல வேண்டிய நினைவு கொஞ்சம் வேகத்தை கொஞ்சம் எப்படி குறைக்கிறது இதை போல எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் எத்தனை நாள்கள் எவ்வளவு காலத்தை நாசமாக்கிட்டு இருக்கிறேன் இந்த கழிஞ்சு போனதெல்லாம் கவர் பண்ணணுமே கழிஞ்சு போனதெல்லாம் கவர் பண்ணுமா அதனால நான் கொஞ்சம் கூட முயற்சிய வேண்டியிருக்கிறேன் அவரு அவருடைய சகஜத்தை என்ன அவங்க பேருந்துதல் என்ன அவனோட அழுகை என்ன அவல்கக்குவம் என்ன சுபானம்லாம் எவ்வளவு சீதேவிகள் ஆகிறாங்க எங்களை விட நுழுக்க சாலைகள் இருக்கிறாங்க எங்களை விட நல்ல பக்குவசாரிகள் இருக்கிறாங்க வரைக்கும் அதுல போவாங்க சிலவங்க குடிவாகத்தோட செய்வாங்க எங்களுக்கு அப்படி அமைப்பு இருக்க இருக்காம இருக்கிறது சில நேரம் எங்கள்ட்ட நினைச்சா செய்யறது சில நேரம் உடுப்பாடும் அப்படி இருக்கிறது செலவங்க அப்படி இல்லை இறங்கினாங்க டர்பியா போவாங்க ரொம்ப வேகமாக போவாங்க ஆழமாக போவாங்க அப்படி அப்படியா சமுதாயத்துல வாலிபர்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த மேலான நல்ல தன்மைகள் வெளியாக பதவனும் முயற்சியும் ோம்லாத ஊாம் ஊருன்றாங்க பத்தி கவலை பண்றது மக்கள் முயற்சி கால் அடிக்க தேவையில்லாத வீண் மேலையாம் பெரிய பெரிய நேரங்கள் சொற்கம் அமையும் அறிக்கும் முழு துனியாவை போல ஒரு லட்சம் மடங்கு பெரிய இடம் சொந்தம் அல்ல குடுப்பான் சிலவங்களை பத்தாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு நூறு மடங்கு போறவரு அதுக்கு இல்ல சொர்க்கம் போறதுக்கு அவருக்கு ரசூல் சொன்னாங்க முழு துனியாவை போலயும் பத்து மடங்கு கிடைக்க இந்த ஹதீஸ் புகாரில முஸ்லீம் வந்துடுச்சு கடாசி சொற்க மடங்கு எ ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறான் மேலான சோகங்களே அந்த இன்பங்கள் அடையணுமே அந்த மேல அது நிரந்தரமானது அது நிரந்தரமான வீடு அது நிரந்தரமான காணி அது நிரந்தரமான தோட்டம் அங்க உள்ள வாலிபம் நிரந்தரமானது கவலைய தேவையில் உங்களுக்கு வாலிபம் நிரந்தரமான வாலிபம் இதுக்கு பின்னால நீங்க வயோதிபராகவே மாட்டீங்க சுகம் நிரந்தரமான சுகம் இதுக்கு பின்னால நீங்க நோயாளியாக மாட்டீங்க உங்களுக்கு இந்த இன்பங்கள் பாக்கியங்கள் நிரந்தரமான இது பின்னால் தேவை இல்லை மாட்டோம் தெளிவடுத்த நன்றி சேர்க்கக்கூடிய வழி அல்லா நிராகரித்து வாழக்கூடிய வழிமா கபூரா புத்தியை தந்திக்கிறான் நல்லதை கெட்டத விளங்க புத்தியாளர் பிரிச்சு அறிய வேண்டும் இது லாபம் தரக்கூடியது இது நஷ்டம் தரக்கூடியது இதை செஞ்ச இதை செஞ்சா இது எனக்கு நன்மை அமையும் இதை செஞ்சா இது எனக்கு கருதி அமையும் என்று பிரித்தறிய கூடிய மக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான் புத்தி அல்லா தந்திருக்கிறான் நல்லதை கெட்டத விளங்கப்படுத்திருக்கிறான் ரசும் மார்களை கொண்டு மடைச்சிட்டு சும்மா உத்தின்தான் பரவாயில்ல அப்படி செய்யல மடைச்சிட்டு விளங்கப்படுத்தினான் அனுப்பி அல்லா சொல்றான் குறான இறக்கி குறான சும்மா இறக்கிட்டு விடாம அல்லா சொல்றான் குரான விளங்கப்படுத்துறதுக்கு ஒருத்தன் அனுப்பினான் ரத்துலாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு புறானுக்கு தப்தீலா இருக்கிறது புறானுக்கு விளக்கமாக இருக்கிறேன் ஒவ்வொன்றையும் விளக்கப்படுத்தினாங்க எப்படி தூங்குறது எப்படி போடுறது எப்படி வாடுறது எப்படி உடுக்கிறது எப்படி கல்யாணம் முடிக்கிறது எப்படி உள்ள வளர்க்கிறது எப்படி குடும்பம் நடத்துறது எப்படி வியாபாரம் செய்யறது எப்படி மக்களோட பரவுறது எப்படி முழு விஷயங்களும் எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது தெளிவாக எல்லாம் விளங்கப்படுத்தி அதுல எங்களுக்கு நல்லது மட்டும் செய்யும் என்று எங்களுக்கு லாபம் இருக்குதோ எதுலெல்லாம் எங்களுக்கு லாபம் இருக்குதோ எதுலெல்லாம் எங்களுக்கு நலம் இருக்குதோ எதுலெல்லாம் எங்களுக்கு வெற்றி இருக்குதோ எதுலெல்லாம் எங்களுக்கு இருக்குதோ எதுலெல்லாம் எங்களுக்கு இருக்குதோ அதை மட்டும் செய்யப்பட்ட எதுலெல்லாம் எங்களுக்கு கெடுவி இருக்குதோ அழிவு இருக்குதோ நாசம் இருக்குதோ கேவலம் இருக்குதோ நஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு அல்லாஹால வசூல தடுக்கப்பட்டது அத்தனை கெடுவிருக்குது அது சில நேரம் படையிலும் படாம இருக்கோம் ஏகப்பட்ட அத்தனை நலவிருக்குது அது எங்களுக்கு நேரம் சில நேரம் படையிலும் படாம இருக்கிறது எங்களுடைய அறிவு பரிபூர்ணமானதல்ல அதனால எங்களுடைய அக்கள் அதை எட்டி கொல்லாம இருக்கணும் ஆனால் நிச்சயமாக அல்லாவால் எதெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறோம் நபியால் எதெல்லாம் ஏவப்பட்டிருக்கிறதோ அதுல எல்லாத்தையும் நலவிருக்கு அதனால தான் எடுத்துக்கோங்க அதெல்லாம் எடுத்து நடங்க உங்களுக்கு நபி தடுத்தாங்களோ அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க மேலான சவர்களை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி எல்லாம் என்ன செய்ய அல்லாட நாட்டமா நல்லா இதுபடுறாரு செய்யக்கூடாது என்ன செய்ய அல்லாட நாட்டப்படி எல்லாம் நடக்குதுமா உலக மக்கள் பாவிக்கிறார்களோ அதே அறிவு சீனுடைய முன்னேற்றத்திற்கு பாவிக்கிறது அவரு முடிவு செஞ்சு முயற்சி செய்தாங்க அனுபவிக்கிற நேரம் சொல்லப்படும் யாரும் புது மாப்பி போல நல்ல ராக ஓடி நீங்க கஷ்டப்பட்டு ராகத்தெடுங்க ராகத்தாயிருங்க சூனாய் இந்த எல்லா சூணும் எல்லா ஆத்தலும் எல்லா இன்பமும் அங்க தாங்க இங்க அல்ல நல்லா விரும்புறான் எங்களுக்கு அப்படி ஒரு காலம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தியாகம் செஞ்ச நாலு கட்டிடம் உருவாச்சு இப்ப இன்கம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்ப வருமானத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் வருமானம் சும்மா வரையில் பெரிய உழைப்புக்கு பின்னால வருது புத்தி சொல் கொஞ்சம் கட்டக்கூடிய முயற்சிங்க அவர் நல்லது கேட்டார் அவர் நன்மையை கிடையாது தெளிவான அவனே கிடைக்கிறத போல உங்களுக்கு முறையில் பாதித்து சொல்லு நாங்க மட்டும் குரான்வழி நாங்க மட்டும் தாஜ் தொழுந்து நாங்க மட்டும் நன்மையில ஈடுபட்டால் என்ன பட்டோர நான் பாடுபட்டு அவங்க நன்மதி முஸ்லி யார் அதாவது அல்லாவின் பக்கம் மக்கள் அழைக்கிறார் நல்லவன் பக்கம் மக்களை மக்களுக்கு செய்யும்படி தூண்றார் அழைச்சிக்கொண்டிருக்கிறார் அவரும் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார் இவரு இவரை விட சிறந்தவர் நான் ஒரு சாதாரண முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றார் இவரை விட நல்லவர் இவரை விட சிறந்த வார்த்தையை பேசக்கூடியவர் யார் யாருமே இல்லை என்று அல்லாபுரம் சொல்றார் இந்த கேள்விக்கு பதில் அந்த கேள்வியிலே இருக்கிறது யாருமே இல்ல அவர்தான் திறந்தவர் எனவே கண்ணியத்துக்குரிய மேலே பெரியார்களே நண்பர்களே வாலிபர்களே வயசு போய்கொண்டிருக்கிறது சிங்க்கிழமை வருவது ஞாயிற்றுக்கிழமை வருவது மனுஷியாரங்கள் கிழமைகள் மாதங்களாக மாதங்கள் வருடங்களாக வருடம் போயிட்டு போயிட்டு வருஷம் போகுது புதிய புதிய வருஷம் வருவது பத்தி பிரச்சனை தயாரிப்போட போகணும் ஏற்பாடோட போவானும் பெரிய அமைப்புல ஏற்பாடு தெரிவிக்கும் சின்ன ஏற்பாடோட போவாம பெரிய ஏற்பாடோட போகணும் நானும் நீங்களும் சிரிச்சு மௌத்தாவனும் யார் ஈமானோட அமல்களோட நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கொள்ள மௌத்து வருவோம் இங்க சும்மா கொஞ்ச நாளைக்கு தொழில்நுட்ப அவுபது கொஞ்ச நாளைக்கு பசி இல்ல கொஞ்ச நாளைக்கு மாத்தமான அமைப்பு கொஞ்ச நாளைக்கு பசுவமா இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு பசுவம் இல்லாமல் இருக்கிறது அப்படி இல்ல தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நல்ல காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கணும் அப்படி ஈடுபட்டு இருக்க கூட மௌத்து வருவோம் சரி கொஞ்ச நாளைக்கு அமல் செஞ்சோம் கொஞ்ச நாளைக்கு அமல் செய்ய இல்ல பாதுகாப்பு அமல் செய்யாத டைம்ல மௌத்து வரலாம் என்ன இல்ல கொஞ்ச நாள் நிறைய நல்லா செஞ்சோம் தானே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் விளாட்டு அதுக்கப்புறம் எடுக்க இயலாம இல்ல யாருக்கு ஏலா எல்லாருக்கும் ஏழு கல் இது குடிக்க இல்லவா அடிக்க நல்லா கல் இருக்குது அல்லா பாதுகாக்கணும் சீனா செய்யலவா நிறைய சும்மா வாழ்வுதே மேலுக்கு தேதி போதே இல்லை சும்மா வருது மேலுக்கு பாவம் ஒவ்வொரு நாளும் ஒன்றோட போவேலுமே இத போல எவ்வளவு பாவங்கள் ஈடுபடல ஏனவா ஏலும் எல்லாம் மேலும் மேலான தவறுகளே இன்றைக்கே செலவங்க நினைக்கிறாங்க இந்த துணியாவுடைய அமைப்புலேயே பள்ளியும் கையும் தொழுகளையும் என்னோட கிளாஸ்மேட் வச்சுட்டு எங்களோட வாரையும் இல்ல ஒரு பாருக்கு வாரம் இல்ல ஒரு நைட் கிளபுக்கு வாரம் இல்ல ஆஹ் கொஞ்சம் இப்படி எங்களோட ஒரு சூடுக்க வாரையும் இல்ல அவன் பள்ளியும் கையத்து பாவம் அவன் பாவம் மதேன் அவன் அவன் மதேன் அவன் இது ஒரு புத்திசாலியான் அதனால தான் இவங்க எடுக்க ஏழுமா இருந்தும் இவங்களுக்கு ஆசை இல்லாம இல்ல இந்த பக்குவமா இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஆசை இல்லாம இல்ல ஆசை நிறைய இருக்குது உங்களோட அப்பன் கூட்டு போடுகளும் அவங்களுக்கு ஆனா கட்டுப்படுத்திக் கொண்டு காரணம் நீங்க கொஞ்ச நாள் சூணாப்பீங்க அங்க நீண்ட காலம் கஷ்டப்படுவீங்க அதான் சொல்றாங்க ரஜி அஹ்வான் கொஞ்ச நேர இன்பம் கொஞ்ச நேர சந்தோஷம் நீண்ட கவலை உண்டாக்கி வைக்கும் இவங்க கொஞ்ச நாள் கஷ்ட கட்டுப்படுத்துறாங்க அங்க நிரந்தரமா அனுபவிக்க நீங்க புத்திசாலியா அவங்க புத்திசாலியா என்றது பேசிக்கோங்க வேண்டியதா சொல்லுங்க அங்க விளங்கு உண்மை யாரு பைத்திய காரணம் கியமான சோழே இன்றைக்கு துணியாதாரிகள் இந்த யகுதி நசாராக்கள் எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் பெண்களுக்கு என்னென்னோ சொல்றாங்க என்னென்னோ தவறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க நாங்க அந்தாராக்களுக்கு சொல்றோம் நீ அவங்க நினைச்சு ஒழிக்கிறாங்க அவங்கத்தான் எல்லா துணியாவும் அனுபவிக்கிறாங்க அவங்கத்தான் புத்திசாலிகள் அவங்கத்தான் துனியாவை நல்லா அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க புத்திசாலிகள் என்ன அவங்களுக்கு நாங்க சொல்றோம் இன்சா இல்லா கண்ணை மூடுங்க அப்ப விலங்கும் யாரும் புத்திசாலி எனவே மேல நல்லபடி வாழ்ந்து நல்லபடி மவுத்து வருவோம் அப்படி மவுத்து வருவோ யாருக்கு வருவோம் அல்லா சக்கராசுடைய நேரத்தில் மலக்குமாறக்குவான் எங்கட மவுத்து நேரத்தில் யாரும் வராட்டி பரவாயில்ல எங்க சக்கரத்துல யாரும் சிக்க நிக்காட்டு பரவாயில்ல நாங்க ஜீனுடைய அடிப்படையில அல்லா விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ்த்து இருக்கா மலக்கு மாற எங்களுக்கு அனுப்புவாங்க அவங்க வந்து இவ்வளவு நாள கஷ்டப்பட்டீங்களே ஒன்றுக்காக மேலான சொற்கத்துக்காக இவ்வளவு நாள சொத்தை காதால தான் கேட்டுக்கொண்டிருந்தீங்க அனுபவிக்கொர்க்கத்தை சொல்லுவாங்க உதவி செய்வோம் உங்க குடும்பம் உங்களுக்கு உங்களுடைய குழியில வச்சு மண்ண போட்டு போவோம் நாங்க நாம உத்தாவினா எந்த தம்பிமார் வந்து என்னைய குழியில வச்சு அல்லது எங்க வாப்பா ஹயா தொடையிருக்கிறார் என்றா அவரும் இறங்குவார் குழியில மகனை இறக்குவாரு குழியில எந்த பிள்ளைகள் மண் போடும் எந்த கூட பிறந்தவங்க மண் போடுவாங்க எந்த கூட்டாளிமார் எனக்கு மண்ணை போடுவாங்க உங்களுக்கு மண்ணை போடுவாங்க அவங்களே தான் எங்களை தான் எங்களுக்கு மண்ணை போடுவது ஏற யார் மண்ணை போடுறது எல்லாம் கூட்டி கூமரத்தை நாட்டி பன்னீரவு பாதையில எப்படியோ தெரியாது வாசம் ஒசக்கையாலும் சரி வராது உள்ளு கிரிக்கணும் அத்தர ஊசுங்க வேந்தியத்தை ஊசுங்க வெளியில உள்ளவங்களுக்கு வாசமடிக்க உள்ளு கிரிக்கிறவுக்கு அந்த வாசம் கிடைக்காது இவர் ஈமான் அமல் அமலோட போனாருடா அவங்களை கண்ணியான் அவங்களோட மௌசிய நேரத்துல அவங்க சக்கராசு நேரத்துல வழக்குமாற இறக்கி ஆறுகள் வார்த்தைகளை சொல்லி சொல்லி லேசான முறையில சொர்க்கத்து இன்பங்களை காட்டி காட்டி எல்லாரும் எடுக்கிறான் அவங்க திரிச்ச நிலைமையில உலகத்தேர்ந்து போறான் பெரியார் உன்னை பெரிய அதற்குரியும் செய்வான